சீரரா செல்வம்பூர் சீர்கவி என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு உபநியாசத்தின் அவைதாரரான வைஷால் வீதி திருமதி கே லக்ஷ்மிபாய அமேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எழுபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் முடித்துவிட்டோம் இன்று எண்பதாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் ஸ்லோகம் எண்பது சூரிய மண்டல வர்ணனையை பற்றிய கடைசி ஸ்லோகம் இது சூரியன் இருக்கக்கூடிய மண்டலம் அந்த பிரதேசத்தை பற்றியின் யானபாத்திரம் ஜகதாம் அன் மண்டலம் வக இதில ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கருத்துக்களை ஸ்லேடை வடிவிலை அமைத்து ஒரு நகைச்சுவையாக சூரியனுடைய பெருமையை சொல்லுகிற அது என்ன முரண்பாடு அப்படின்னா சைவசாஸ்திரங்கள்ல சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண்ணை சூரியன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நெற்றிக்கண் தான் வந்து காமனை எரித்தது காமன்னா தான் மன்மதன் ஆனா இப்ப பக்தர்கள் சூரியனை வணங்குகிற போது சூரியன் சிவனுடைய நெற்றிக்கண் தானே காமனை எரிக்காமல் காமனை வளர்க்கிறதுங்கிறார் காமனைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆசைகள் பக்தர்களுடைய காமத்தை விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது காமம்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னும் மன்மதன் இன்னொன்னு நம்ம ஆசைகள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக சூரியன் இருக்கிற போது மன்மதனை எரித்தது ஆனால் அதே சூரியன் முன்பு பக்தர்கள் தங்கள் காமத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிற போது காமமாகி அவர்கள் விருப்பத்தை அதை எரிக்காமல் வளர்த்து நிறைவேற்றி வைக்கிறது இது என்ன ஒன்றுக்கு பின் முரணாக இருக்கு அப்படிங்கிறார் மன்மதன் என்பது காமத்தை தூண்டக்கூடிய தெய்வம் காமனைகள் என்றால் விருப்பங்கள் ஆசைகள் அப்போ அந்த சொல் விளையாட்டு அதே மாதிரி அடுத்த கருத்திலே மருத் சூரிய மண்டலங்கள் அங்கே ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது மருத்துக்கள் வாயு தேஜோமயமான வாயு மண்டலம் அந்த வாயு சாதாரணமாக என்ன பண்ணும் கடல்ல போற கப்பலை கவிழ்த்து விட்டுரும் ஆனா இங்க சொல்ற மனத்தை அடக்கின சித்தர்கள் யோக புருஷர்கள் முனிவர்கள் ஆகியோர் இந்த பிறவி கடலை கடப்பதற்கென்று ஒரு கப்பலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சூரியனை கடல் என்ற கடலிலே ஞானிகளை கடை தேற்றும் கப்பலாகிய சூரியனை இந்த வாயு மண்டலம் கவிழ்க்கவில்லை காரணம் என்னன்னா இங்கு அர்த்தம் வேற முதல்ல சொன்ன கப்பல் பிரயாணிகளுடைய கப்பல் மாலிமைகளுடைய கப்பல் இரண்டாவது சொல்றது உருவகமான கப்பல் இப்போ என் காதல் கொந்தளிப்பு என்ற கடலிலே நான் பத்திரமாக கரை சேர வேண்டுமானால் காதலை நீ இல்லாவிட்டால் முடியாதுன்னு கவிதை எழுதுகிறான் அங்கே பெண்ணை கப்பலாக உருவகிக்கிறான் அதுக்கு அர்த்தம் என்னென்ன என் காதல் துன்பம் என்பது கடல் போன்றது அதை நான் தாண்ட உதவுவது உன் துணை அப்படின்னு அர்த்தம் அதுபோல் ஞானிகளுக்கு இந்த பிறவிக் கடல் என்ற கடலை தாண்டுவதற்கு கப்பலாயிருப்பது சூரியன் அந்த கப்பலே சூரியனா இருக்கிற போது சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வாயு மண்டலமானது அந்த கப்பலை எப்படி கவிழ்க்கும் கவிழ்க்காது அப்படி ஒன்று அடுத்தாப்புல மனிதர்களுடைய அஜானத்தை இவன் போக்குகிறான்னு சொல்ல வரும்போது பிரமணம் என்றால் சுழலுதல் பிராந்தினா சுற்றுறது இந்த பிராந்திங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று அஜ்ஞானம் ஒன்று இன்னொன்று சுழற்சி ஒன்று சுழந்து கொண்டு இருக்கிற இந்த சூரியன் மக்களுடைய பிராந்தியை எப்படி போக்குகிறது போக்குகிறது பிராந்தியன்னா அஜானம்னு ஒரு அர்த்தம் சுழற்சின்னு ஒரு அர்த்தம் சிலடை இப்படியாக ஒரு சொல் விளையாட்டு விளையாடி இப்படி முன்னுக்கு பின் முரணான விரோதமான செயல்கள் செய்யக்கூடிய அந்த சூரிய மண்டலமானது உங்களை காக்கட்டும் அப்படிங்கிறார் இதை கொஞ்சம் நீங்க பொறுமையா சிந்திச்சு பார்க்கணும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்கள் யோசிச்சாதான் என்ன கருத்து சொல்றாருங்கிறது விளங்கும் இந்த சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் புள்ளி புள்ளியாக வச்சு கோலம் போட ஆரம்பித்தாங்கன்னா இப்படி வந்தேன் அப்படி ஆரமித்தேன் அப்படி ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்து இப்படி விளையாடையாம போகும் அதுக்கு பேர் சிக்கு கோலம்னு சொல்கிறது இந்த சிக்கு கோலத்தை போட மனநிலை பாதிக்கப்பட்ட மனவியாதியஸ்தர்களுக்கு நோய் குணமாகுதான் ஏன் அப்படின்னா அவங்க குழப்பம் அடைஞ்ச புத்தியில் இந்த மாதிரி நிதானமாக இங்கே ஆரம்பித்து அங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டெடியாக அவங்க ட்ரைனிங் எடுக்கிற போது குழம்பி போயிருக்கிற அவங்க மூளை சரியாகிடுது அப்படின்றான் ஜப்பானில் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பல்கலைக்கழகத்தில் சிக்கு கோலத்தின் மகிமை என்று இந்திய நாட்டு கோலங்கள் அங்கே ஜப்பான் நாட்டில் ஆய்வுக்கு பயன்பெற்றிருக்கு நம்ம நாட்டில் சாதாரணமாக வீட்டில் வாசப்படியில் தண்ணி தெளித்து கோலம் போடுற பொம்மை ஜப்பான் நாட்டு பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்களுடைய சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறார் அவங்க சொல்கிறாங்க ஒரு பொம்பளை வந்து காலையில் வாச கோலம் போடும்போதே இந்த சிக்கு கோலம் அனாயாசமாக போடுறான்னு சொன்ன இந்திய சமுதாயத்தினுடைய அறிவு தான் என்ன சொல்றது நாங்கள் நீங்கள் பைக்கியம் பிடிச்சவனா அந்த சிக்கு கோலம் சரி பண்ணுது அப்படின்னு அது மாதிரி அந்த சிக்கு கோலம் மாதிரி இந்த ஸ்லோகம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மெல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருங்கிறது படிக்கும் இப்போ பதம் பதமாக பார்க்கலாம் சக்ஷு ஹூ சக்ஷுனா கண்ணு தக்ஷதுஷஹா தக்ஷதுஷானா தக்ஷபிரஜாபதியின்னு ஒருத்தான் இருந்தான் அந்த தக்ஷனுக்கு மகளாய் பிறந்தவள் தான் தாக்சாயணி பார்வதி அந்த பார்வதியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தக்ஷனுடைய அனுமதி இல்லாமல் அதனால் மாமனாருக்கும் மருமகனுக்கும் விரோதம் ஆகி போச்சு தக்ஷதுவஹா அப்படின்னா தக்ஷனுடைய விரோதின்னு அர்த்தம் தக்ஷனுடைய விரோதி யார் சிவபெருமான் இந்த சிவபெருமானுடைய கண் சக்ஷு நெற்றிக்கண் எது சூரியன் சைவ சித்தாந்தபடி சிவபெருமானுடைய நெற்றிக் கண்கிறது வேற ஒன்றும் இல்லை சூரியன்தான் சூரியன் என்ற ஆதவன் தத்துவம் தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக இருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது இப்போ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாகிய இந்த சூரியன் தூ தகதி புறகா புறகான எதிரே அப்படின்னு அர்த்தம் இப்போ எனக்கு எதிரே நீங்கள் இருக்கிறீங்க உங்களை நான் புறகான்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதிரே நான் இருக்கிறேன் புறகாங்கிற சொல்லுக்கு எதிரே நர்த்தம் சிவபெருமானுக்கு எதிரே மன்மதன் இருந்தான் அந்த மன்மதனை எரித்தார் சிவன் இங்க ந தகத்திங்கிறார் எத் ந தகதி ந தகத்தினா எரிக்கவில்லை தகத்தினா எரிக்கிறது ந தகத்தின்னா எரிக்கவில்லை எத் நூ தகதி தூ என்றால் அன்றோ அப்படின்னு அர்த்தம் எத்தனை தகதி எந்த சூரிய மண்டலமானது தகிப்பதில்லையோ புறஹா புறஹான எதிரை இருக்கிற பக்தர்களை தகிக்கவில்லை எதிரை இருந்த மன்மதனை எரித்த அந்த சூரியனாகிய நற்றிக்கன் எதிர் இருக்கிற நம்மை தகிக்கவில்லை நாம சூரியனுக்கு எதிரின்னு தானே கும்பிட்றோம் வணக்கம் போடுறோம் நம்ம ஆசீர்வாதம் தானே பண்றான் உன்னு எரிக்கலையே அது என்ன இவ்வளவு எதிரை நின்றும் அவன் எரிக்காததேனோ அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு சமத்காரமான பேச்சு சில பெண்கள் கல்யாணமான பொதுசில கணவன்ட்ட சொல்லுவாங்க யாராவது என்னை மக்குன்னு சொல்லிட்டால் கோபம் எனக்கு ஒத்துக்கிட்டு வரும் தெரியுமா எவ்வளோ சண்டை போடுவேன் அது என்னமோ தெரியல நீங்கள் என்ன ஆயிரத்துக்க தடவை மக்கு மக்கள்னு சொன்னாலும் எனக்கு கோபம் வரமாட்டேங்குது அப்படி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் வஞ்சால் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு பிரியமாக இருக்குதுங்கிறத அப்படி சொல்கிறது அது மாதிரி சமத்காரமாக சொல்கிறாரு சிவனுடைய நற்றிக்கணான சூரியன் எதிரே இருந்த மன்மதனை எரித்தது ஆனால் எதிரி இருக்கிற பக்தர்களை எரிக்க மாட்டேங்குதே அது என்ன காரணம் என்றால் பக்த வாசல் அன்புதான் காரணம் அது எதிரே இருக்கிற ஒரு பொருள் புலப்படாததுனால இல்லை சில பேருக்கு எதிரியிருக்கிற ஒரு நபரே தெரியாது ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க நேர் எதிரே ஒரு ஆள் வந்துகிட்டு இருப்பாங்க வந்துவங்களை பார்த்து சிரிப்பாங்க சமயத்தில் கையை கூட அசைப்பாங்க இவர் மண்டைக்குள்ளே ஆயிரத்தெட்டு கவரையில் வச்சிக்கிட்டு போகிறதுனால அவர் எதிர் இருக்கிற மனுஷன் தெரியாது அவர் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி சில மாதிரி தாண்டி போவார் இவர் உரிமை உள்ள நண்பராக இருந்தால் அவர் தோல்பட்டியை பிடிச்சு நினைச்சிட்டு என்னையா நான் எதிர ஒருத்தன் மனுஷன் வந்துகிட்டு இருக்கேன் போனமாட்டம் போறியா அப்படின்னா நான் கவனிக்கலை ஏதோ ஒரு யோசனையாக போயிட்டேன் அப்படின்னு அப்படிதான் இந்தியர்கள் அஜந்தா குகைகளை கண்ணுக்கு எதிரே இருந்தும் கவனிக்காமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் விட்டு ஜான் ஸ்மித்ன்னு ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணா அவன் புலிய விரட்டிக்கிட்டு போனவன் கண்ணுக்கு எதிரே அங்கே மகாராஷ்ட்ரா சக்யாதிரி தொடரலே இது என்ன என்னமோ வந்து குழி குளியாக இருக்குன்னு விலைக்கு பார்த்தா அஜந்தா குகையை அவன் தான் கண்டுபிடித்தான் விரட்ட வந்தவன் மானை வேட்டையாடி வந்தவன் சஹியாதிரி தொடரில் இருக்கக்கூடிய அஜந்தா குகையை கண்டுபிடிச்சான் அவன் உலகத்துக்கு முதன் முதன் வெளிச்சத்துக்கு அந்த அஜந்தா குகையினுடைய ஓவியங்களையும் சிற்பங்களையும் உணர்ந்தவன் சொல்லுவாங்க அதில் ஒரு ஓவியம் உலக புகழ் பெற்றது ஒரு தலை நாலு மான் நாலு மானுக்கு ஒரு தலைன்னு ஒரு ஓவியம் அவன் தலை எப்படி வரைஞ்சிருக்கிறான் ஆனால் இங்கிட்ட இந்த பக்கம் ஒரு மான் அந்த பக்கம் ஒரு மான் அந்த பக்கம் ஒரு மான் நாலு மானுக்கு ஒரு ஹெட்டு தான் ஃபிட்டப் பண்ணியிருக்கிறான் நீங்கள் மீதி மூணு எந்த மூணும் மறைச்சிட்டு அந்த ஒரு பார்த்தாலும் இந்த மானுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அழகான ஓவியம் அஜெண்டா ஓவியம் புகழ் பெற்றது அவங்க இந்த ஓவியங்கள் எல்லாம் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க அந்த இதில் என்ன களிமண் தவிடு பசுஞ்சானம் இது மூன்றையும் கலந்து பூசி இருக்கிறார்கள் அதுக்கு மேலே ஓவியம் வரைந்திருக்கிறார்கள் இந்த கலவையானது ஓவியமானது பல நூறு ஆண்டுகளானாலும் மங்காதபடி கெடாதபடி பாதுகாத்து இந்த கலவைக்கே அப்படி ஒரு குணம் இருக்குதுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறான் இது மூணுமே நமக்கு தெரிஞ்ச பொருள் தான் கவிடு களிமண் பசுஞ்சானம் இது மூன்றையும் கலந்தா அதன் மேல் வரையப்பட்ட ஓவியமானது அழிவதில்லை மங்குவதில்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த அஜந்தா கோகையை இந்தியர்கள் எத்தனையோ முறை அதன் அருகே சென்றும் கூட எதிரை இருந்தும் கூட பார்த்தும் பார்க்காமல் வந்து விட்டார்கள் இந்த ஜான் ஸ்மித்துங்கிறது கண்டுபிடிச்சான் இப்போ சூரியன் வந்து எதிரே இருந்தும் பாராமல் இருப்பதனாலே நம்ம எரிக்காமல் இல்லை பக்தர்களாயிருப்பதனாலே அவன் எரிக்காமல் அருள் செய்கிறான் அப்படிங்கிற என்றால் எரிக்கவில்லையோ புறஹா எதிரே இருக்கும் பூரையத்தி ஏவ காமம் ஆசைகளை நிறைவேற்றத்தான் அது செய்கிறது காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாமெல்லாம் வந்து ஒரு கொச்சையான அர்த்தம் கொடுத்துருக்குறோம் ஆண் பெண் கவர்ச்சிக்கு ஏற்படுற அந்த உணர்ச்சிக்கு நம்ம காமம்னு பேர் கொடுத்துருக்குறோம் காமம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஆசைன்னு அர்த்தம் ஒரு குழந்தை ஒரு லாலி ஆசைப்பட்டா அதுவும் காமந்தான் எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டால் அதுவும் காமந்தான் தெய்வத்திடம் பக்தர்கள் எது ஆசைப்பட்டு கேட்டாலும் அது காமம்தான் அந்த வார்த்தை பின்னால் அப்படி ஆகி போச்சு இப்ப காதலுங்கிற வார்த்தையும் டு அன்பு அவ்வளவுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு தான் பாடியிருக்கிறாங்க ஆனால் பின்னால காதல்ங்கிறது ஆண்பன் உறவுக்கு என்று ஆக்கிவிட்டார்கள் அப்போ இங்க வந்து இந்த காமம் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு மன்மதனை என்று ஒரு பொருள் இன்னொன்று பக்தர்களுடைய ஆசையைன்னு ஒரு பொருள் அப்போ மன்மதனை எரித்த அந்த சூரியனாகிய ந ட்ரிக்கன் காமம் பக்தர்களுடைய ஆசையை வளர்க்கிறது அழிக்கவில்லை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது ஸ்லேஷை அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சொல் ஸ்லேஷைனா ஒரே சொல் ரெண்டு பொருள் உள்ளதாக வந்தால் அதுக்கு ஸ்லேஷைன்னு பேர் அதை தமிழில் அந்த ஷை எடுத்துகிட்டு டை போட்டு சிலேடை அப்படின்னா ஒரு தடவை பாண்டிய மகாராஜாவுடைய அரண்மனையில் ஒரு கல்யாணம் விருந்து நடந்ததுதான் பாண்டியனுடைய மகளுக்கு கல்யாணம் அதுக்கு பெரும் புலவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தான் அவ்வைப்பாட்டையும் வந்திருந்தேன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அவளைக்குன்னு சொல்லி விசேஷ மரியாதை கொடுத்து தனியாக கூப்பிட்டு சோறு போடாமல் அது ஒட்டு மொத்தமாக கூட்டத்தூர போய் சாப்பிடுங்கன்னு விட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து அவை அப்படி இந்த பக்கமாக சேலையை போச்சிட்டு இருந்தபோது என்ன அவை பிராட்டியாரே உண்டீர்களா எப்படி இருந்தது அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா உண்டேன் உண்டேன் உண்டேன் சோறுதான் உண்ணவில்லை அப்படின்னா என்னென்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம் அங்க பசி வரும்போது படித்தவனாவது படிக்காதவனாவது எல்லாம் இடித்து தெளிவிட்டு பந்திக்கு முந்தின்னு சொல்லி போய் பார்த்துட்டாங்க அவையால் இடம் பிடிக்க முடியல என்ன நீங்கள் உண்டேனுங்கிறீங்க அப்புறம் உண்ணவில்லைன்றீங்களே அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா நெருக்குண்டேன் சிக்குண்டேன் தள்ளுண்டேன் பசியால் துன்புண்டேன் ஆனால் உண்ணவில்லை அப்படின்னா எல்லாம் பிடிச்சுன்னு பிடிச்சி தள்ளினாங்க அப்போ நெருக்குண்டேன் அப்படிங்கிறதுக்கும் உணவுண்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த உண்டேன்னு தான் வருது ஆனால் அர்த்தம் வித்தியாசம் அதான் ஸ்லேஷே ஸ்லேடேங்கிறது காமம் மருக நியமிம் பாப்தவுரத முதல் எடுக்கணும்வ அப்படப்பு இறப்புன்னு அர்த்தம் அப்படின்னா கடல் பவாப்தௌ அப்படின்னா பிறப்பு இறப்பு கடலிலே அப்தௌங்கிறது ஏழாம் வேற்றுமை விரும்பு இல் அப்படின்னு போறோம் பவாப்தௌ பிறவிக் கடலிலே யான யானை அப்படின்னா சாதாரணமாக தாண்டக்கூடிய வாகனம்னு அர்த்தம் பாத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதனமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த தாண்டக்கூடிய ஒரு சாதனம்னா இது கடலாக இருக்கிறதுனாலே கப்பல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது பாலைவனத்தில் ஒரு யானை பாத்திரம் அப்படின்னா பாலைவனத்தில் யானை பாத்திரம் ஒட்டகம்தான் பாலைவனத்தை தாண்டுவதற்கு கடலில் போகிற கப்பல் பயன்படாது அதனாலதான் ஒட்டகத்துக்கு பாலைவன கப்பல் என்று பெயர் வானத்தை தாண்டணும்னா யான பாத்திரம்ங்கிறதுக்கு அங்கே ஏரோப்ளேன் தான் அர்த்தம் வானத்தை கப்பலால் தாண்ட முடியாது ஏரோபிளேனால தாண்டணும் யான பாத்திரம் என்ற சொல்லுக்கு தாண்டக்கூடிய சாதனம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு குரு வந்து பக்தனுடைய சிஷியனுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவன் இந்த பிறப்பு இறப்பு கடலை தாண்டுவதற்கு உதவியாக இருக்கிறான் அப்போ குரு தான் யான பாத்திரம் இங்கே சூரிய பகவான் ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் ஆகியோருடைய யான பாத்திரமாக இருக்கிறான் அவர்கள் வந்து இந்த பவசாகரத்தை தாண்டுவதற்கு அவன் அருளைத்தான் நம்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவன் யான பாத்திரம் அதாவது தாண்டும் சாதனம்னு அர்த்தம் அதனால தான் வந்து குருக்களுடைய குற்றங்களை நீங்கள் ஒன்றும் விமர்சிக்காதீங்க கண்டுக்காதீங்க கண்டும் காணாமல் இருங்கள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட ஒரு சிஷியர் வந்து கேட்டாரான் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறவங்களெலாம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க பிரமாதமாக மேடையில் பேசுகிறாங்களே தவிர அவங்க அதன்படி இன்னும் செய்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாரான் இருந்துட்டு போகிறாங்கப்பா அந்த கரம அவங்களுக்கு இப்போது உங்கள் வீட்டில் தரப்புறம் அழுக்காக இருக்க அதை கூட்டுற விளக்கமாறு இருக்குதுல்ல அந்த விளக்கமாகற பார்த்துருக்கியா அது என்ன சுத்தமாக சென்ட்டு போட்டா அது அழுக்காக இருக்கும் கூட்டி கூட்டி அழுக்காக இருக்கும் ஆனால் அதனால் நமக்கு என்ன காரியம் நடக்குது வீட்டினுடைய அழுக்கை போக்குது அதனால நமக்கு விளக்கமாக தேவை அது அழுக்காருன்னு அதை பத்தி நமக்கு என்ன கவலை அது மாதிரி உபன்யாசம் மன்றவன் எக்கேடு கேட்டு அவன் சொல்ற விஷயத்தினால உங்களுக்கு பிரயோஜனம் நடக்குது அதோடு நிறுத்திக்க அப்படின்னு சொன்னாரான் நான் என்ன மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை பொதுவாக அவர் சொன்னதை சொன்னேன் நான் அதாவது யான பாத்திரம் என்பது சிஷியர்கள் இந்த பிறப்பு இறப்பு கடலை தாண்டுவதற்காக ஒரு தாண்டும் சாதனமாக இருக்கிறது இந்த குருவும் அப்படி இருக்கிறான் எனவே அவன் குற்றங்களில் காணாக்கின்றிருப்போம்னு ராமகிருஷ்ணன் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னேன் இங்கே பவாப்தூ யான பாத்திரம் பிறப்பு இறப்பு கடலிலே தாண்டக்கூடிய சாதனமாய் யாருடைய சாதனமாயின்னா நியமினாம் நியமினாம்னா மனத்தை அடக்கிய முனிவர்கள் நடத்தம் யமா நியமா அப்படின்னு ரெண்டு உண்டு அஷ்டாங்க யோகத்துல யமம் நியமம்னு ஆரம்பிக்கும் எட்டு உறுப்புகள் கொண்ட பதஞ்சல் யோகத்திலே முத முதன்னு ஆரம்பிக்கிற போது யமா நியமான்னு சொல்லுவாங்க மனசை அடக்கிறதுக்கு பேரு நியமம்னா அந்த அடக்கத்தினாலே கடைபிடிக்கக்கூடிய சில ஆச்சாரங்கள் இந்த யமம் நியமம் இல்லாதவங்களுக்கு யோகம் வராது இப்போ இவர் என்ன சொல்றார் மனசு வந்து காற்றை விட வலுவானது ஆனா காற்று வந்து கப்பலையே கவிழ்க்கும் அந்த காற்று எந்த காற்று மருத்துக்கள் அதாவது இருக்கக்கூடிய ஏழு மண்டலத்தினுடைய தேஜோமயமான காற்று இந்த முனிவர்களுடைய கவிழ்க்கவில்லை அவர்கள் அடக்குகிறார்கள் சூரியனுடைய அருளாலே மன அடக்கம் கிடைக்கிறது மருத் பிகி யத் எந்த சூரிய மண்டலத்தினாலே ஈகனா இங்கே இப்பொழுது மருத் பிகி இந்த மருத்துவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் வாயு பகவானுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நாற்பத்தொம்பது பேர் அதாவது கஷியபருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அதில் தேவர்களை பிறப்பிக்கக்கூடிய மனைவி ஒரு தேள்தான் வந்து அதிதி அறக்கர்களையும் அசுரர்களையும் பிறப்பிக்கக்கூடிய மனைவி திதி தேவர்களை பிறப்பித்த தாயான அதிதி இந்திரனை பெற்றிருந்தாள் அந்த இந்திரனுடைய பவுசை பார்த்துட்டு இந்த தித்தி வந்து கணவனிடம் அந்த இந்திரனை கொல்லக்கூடிய மகன் எனக்கு ஒன்று ஒருத்த வேணும் அப்படின்னு கேட்டு வரம் பெற்றாள் அப்போ கஷ்யபர் என்ன சொன்னார் உன் வயிற்றில் உருவாகிற கருவானது வளர்ந்து ஜென்மம் எடுத்தால் அது இந்திரனை கொன்னிடும் அப்படின்னு வரம் கொடுத்தார் இந்த செய்தி இந்திரனுக்கு ரீச் ஆகி போயிடுச்சு என்னடா இது நம்ம சின்னம்மா வயிற்றுலயே நமக்கு எமென்ட் இருப்பான் போல்ங்கன்ட்டு அந்த அம்மா அவடைய போகுது அந்த கர்ப்பத்தை அழிக்கணும் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் அவளுடைய தவமும் புண்ணியமும் அவளை பாதுகாத்து கொண்டு இருந்தது அவனால் உள்ளே நுழைய முடியலை அவகிட்டேயே இருந்து அவளுக்கு பணி விடையெல்லாம் செய்து காக்கா பிடித்தான் வெத்தலை பாக்கை எடுத்து கொடுத்தான் தண்ணி எடுத்து கொடுத்தான் மணப்பலகம் எடுத்து கொடுத்தான் சாப்பாடு போட்டான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவளுக்கு என்னடான்னா இவனை கொல்றதுக்கு தான் நம்ம வயிற்றில் ஒரு சிசு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் இவன் எனக்கு வந்து காக்கா பிடிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் ஏன் காக்கா பிடிக்கிறானா ஒரு சந்தர்ப்பம் பார்த்து இந்த வயத்தியிருக்கிற கர்ப்பத்தை அழிச்சொண்ணான்னு பார்க்குறான் ஒரு நாள் அவள் பகலில் குளிச்சுட்டு தலையை அப்படி விரித்து போட்டு தூங்கினாலாம் உட்காந்துக்கிட்டேன் அந்த தலைமுடி கால் கட்ட படும்படியாக தூங்கி கொண்டிருந்தால் இப்படி தூங்கினால் பெரிய மூதேவின்னு அர்த்தம் அதாவது பகல் தூக்கமே மூதேவி இலக்கணா அதில் குளிச்சுட்டு தலையை விரித்து அந்த தலைமுடியானது நீட்டப்பட்ட காலின் கட்ட படும்படியாக தூங்கினால் அதை மூதேவிக்கு இன்விடேஷனே வேற வேண்டாம் அதனால் பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பெண்கள் ரெண்டு கையினாலேயும் உடம்பை சொரியக்கூடாது ரெண்டு கையினாலேயும் தலையை சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சில பேருக்கு இந்த அரிப்பு முதல்ல லேசாக வரும்போது ஒரு விரலால் சொல்லுவாங்க அந்த சுகத்தை பார்த்துட்டு ரெண்டு விரல் மூணு விரல் அஞ்சு விரலை சொரிவாங்க ரொம்ப சுகமாக இருந்தாலும் ரெண்டு கையால் வர்ற வர்ற வரணும்னு பா போட்டு ஃபிடல் போட ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி ரெண்டு கையினால சொரிஞ்சால் மூதவி தேடி வருவாங்க அது மாதிரி தலையில் ரொம்ப அழுக்கு இருந்தால் கூட ஒரு கையால் முதல்ல சொறிஞ்சி முடிச்சுட்டு அப்புறம் செக்ஷன் பை செக்ஷனாக அடுத்தாப்பில் போகணும் ஒரேல் பண்ணிடலாமே போட்டு வந்துட்டேன்னு வந்துருவா மூதேவிங்க ரெண்டு பேருக்குமே சட்டம் புதுதான் ரெண்டு கையால சொரிஞ்சது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் தப்பு தான் ஆனா பெண்கிறவ கிருகலட்சுமி வீட்டுக்கு லட்சுமியா இருக்கிறார் அவதான் வீட்டுல வந்து மகாலட்சுமி தங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா ஆம்பளைங்களுக்கு மன அடக்கம் குறைவு அவனுக்கு கண்டதைக்கு போானுங்க கண்ட இடத்துக்கு போவானுங்க இஷ்டப்படி இருப்பானுங்க சொன்னாலும் கேட்க மாட்டானு இப்போ பொம்பளைங்க தான் கொஞ்சம் அடக்க உடுக்கமா இருந்து மகாலட்சுமி வீட்டை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களும் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா ஸ்ரீதேவி ஓடி போவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவன் தூங்கினால இவ இந்திரன் உள்ள புகுந்து கர்ப்பத்துக்குள்ள புகுந்து அந்த கர்ப்பத்தை வெட்டினான் தன்னுடைய வஜ்ராயுதனால வெட்டினான் வெட்டினோடைய கத்துச்சு கத்தன உடனே மாறோட அழாதே அழாதே அப்படின்னு சொல்லி வெட்டினான் ஏழு துண்டு போட்டான் அந்த ஏழையும் ஏழு துண்டு போட்டான் செவன் இன்டு செவன் பார்ட்டி ஆனா இது ரிஷிகர்மம் ஆனதுனால அது சாகலியே தவிர நாப்பத்தொன்போது சிறு துண்டங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு திதி வந்து கஷியப்பட்டு அழுதா கசியப்பட்டு பார்த்தார் நீ பண்ண தப்பு பகல்ல தூங்கின குளிச்சுட்டு தூங்கலாமா தலைமுடி காலைல பராப்பில் தூங்கலாமா நீயே அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ட இப்ப நான் அவனை போய் இன்னும் சொல்ல முடியாது அவனு கேட்ட என்ன சொல்லுமா அனாச்சாரமா வாழ்ந்தவன தண்டி சேம்பான் போய் தொலைது அந்த நாற்பத்தொன்போதும் சாகாமும் அவனுக்கு பிள்ளைகளாக பிறக்கும் அவர்கள் மருத்துக்கணங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் வாயு மண்டலத்திலே பிரதான தேவதைகளாக இருப்பார்கள் சூரியனை அனுசரித்து வாழ்வார்கள் சொல்லி வரம் கொடுத்த அதான் மருப்பிகி என்றால் அந்த மருத்துக்களாலேனர் இந்த வாயு மண்டலத்திலே அந்த ஏழு வாயு மண்டலங்களாலே நான் அஸ்தம் ஜுஷ்டம் அஸ்தம்னா அழிவு ஜுஷ்டம்னா அடைதல் அழிவு அடையவில்லை எது யான பாத்திரம் இந்த சூரியனாகிய கப்பலோ சித்தர்களுடைய மன அடக்கமாகிய உறுதியோ இந்த காற்றினாலே கவிழவில்லை அப்படிங்கிறார் அது சமத்காரமான பேச்சு அதாவது சொல்லளவில் பார்த்தா ஒரு மாதிரி அர்த்தம் வரும் பொருளவில் பார்த்தா ஒரு அர்த்தம் வரும் இந்த காலமேகப் வந்து திருமலைராயன் பட்டினத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அங்க சில பேர் அவர் போட்டிக்கு கூப்பிட்டாங்க அப்ப ஒருத்தன் இப்படி பாடு அப்படி பாடுன்னு கேட்டா அவர் கேட்ட மாதிரியெல்லாம் பாடினாரு ஒருத்தன் அவர் மாட்டி விடணும்னு சொல்லி என்ன கேட்டா ஆரம்பிச்சு விளக்க மாறண முடியா ஒரு பாடு பாடியா அப்படின்னா அதாவது நல்ல கேள்வியெல்லாம் கேட்டால் உடனே பதில் சொல்லிவிட்றான் இப்படி கண்டுபிடி கேட்போம்னு சொல்லி செருப்புன்னு ஆரம்பி விளக்கமாறுன்னு முடி அப்படின்னா இந்த காலமேக புலவருக்கு நான் முன்பே சொன்னேன் அம்பாள் வந்து தன்னுடைய வாயில் இருந்த தாம்பூலத்தை எடுத்து காலமேகத்துக்கு வாயில் போட்டதுனால கவிதை எப்படி வேணாலும் வரும் நம்ம உருகனை மெழுகை எப்படி எப்படி வேணாலும் விளக்கலாமோ அது அவருடைய அறிவு திறம்பெற்றிருந்தது உடனே ஒரு பாட்டு பாடினேன் செருப்புன்னு ஆரம்பித்து விளக்கமாறுன்னு முடித்தேன் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க செருப்புக்கு வீரரை சென்று உழக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை பொல்ல மறுப்புக்கு தண்டையன் பொழிந்த திருத்தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னு முடிச்சுட்டாரு உங்களுக்கு செருப்பு விளக்குமாறுனு தான் துவனிக்கம் சொல்லுதான் செருப்பு விளக்குமாறுன்னு இருக்கே தவிர அர்த்தம் வேற செருப்புக்கு செருன்னா யுத்தம் புக்குன்னா நுழைந்து யுத்த மைதானத்திலே நுழைந்து செருப்புக்கு யுத்தத்திலேயே நுழைந்து வீரரை சென்று உழக்கும் வேலன் வீரர்களை துன்பப்படுத்தி கொல்லக்கூடிய முருகன் பொறுப்புக்கு நாயகனை பொறுப்புனா மலை திருப்பரங்குன்றம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருக்கு திருப்பரங்குன்றம் பழனின் பொறுப்புனா மலை பொறுப்புக்கு நாயகன்னா இந்த மலைக்கு நாயகனாய் இருக்கிற அந்த சுப்பிரமணியனை புல்ல சென்று அணைவதற்கு மறுப்புக்கு தேன் பொழிந்த பொழியும் திருத்தாமரை மேல் மறுப்புனா பக்கவாட்டிலே அர்த்தம் தாமரை எவ்வளவு தூரம் வந்து இருக்குதான் தேனுடைய தாமரை நாலா பக்கமும் தேன் அப்படியே சொட்டுதான் மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் தாமரை மேல் இருக்கக்கூடிய விற்றிருக்கும் வண்டே அந்த தாமரை மேல ஒரு வண்டு இருக்கு அந்த வண்டை பார்த்து தலைவி பேசுறா என்ன தலைவின்னா முருகன் மீது காதல் கொண்ட தலைவி நம்ம நாட்டில் ஆன்மீகத்தை காதலாம் சொல்லுவாங்க தெய்வத்தை நாயகனாகவும் ஆத்மாவே பக்தனாக மனைவியாகவும் வச்சு சொல்லுவாங்க முருகன் என்ற அந்த நாயகனை நான் அடைவதற்கு ஓ வண்டே ஒரு வழி சொல்லு விளக்குமாறேன விளக்கும் என்றால் விளக்கக்கூடிய ஆறுன வழி நான் எப்படி முருகனை அடையலாம் என்று ஒரு வழி சொல்லு அப்படின்ற அப்போ அர்த்தம் எப்படி இருக்கு ஆனால் பாட்டு எப்படி இருக்கு செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடிஞ்சிருக்கு ஒரு பொருளும் தோன்றக்கூடிய வகையில தான் இந்த பாட்டு பாடியிருக்கார் புரியுது இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி அதுக்காக தான் நிறுத்தி நிறுத்தி நான் கேட்கிறேன் உங்களை மூணாவது பிரமதபி ஜகதாம் பிராந்தி அப்ராந்தி ஹந்தி இதுல என்ன சொல்றாருன்னா பிரம்மம் பிரம்மம்னா சுழலுதல் பா நாலாவது பானம் பிராந்தி சொல்லுக்கு சுழற்சி என்ற ஒரு பொருளும் அஜானம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறார் சஸ்வத் பிரமதபி சஸ்வத்துன சாஸ்வதம் சொல்றோம் இல்லையா எப்பொழுதும் நிரந்தரமாக எல்லா காலத்திலும் அது சுழந்து கொண்டிருக்கிறது சஸ்வத்து பிரம்மதபி சூரியன் என்ன பண்றானா சூரியனுக்குன்னு ஒரு பாதை இருக்கு இப்ப இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க பூமி சூரியனை சுத்தது சூரியன் பூமியை சுத்தலேன்னு சொல்றாங்க அது உண்மை ஒத்துக்கிறோம் நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா சூரியனும் தன் பாதையிலே போய்கொண்டிருக்கிறது அது வந்து ஜனங்களுக்கு தெரியறதில்லை சூரியனுக்குன்னு ஒரு போக்கு இருக்குது அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவு டெலஸ்கோப்பெல்லாம் இன்னும் வரலை அதை ஞானிகள் கண்டிருக்கிறார்கள் இதுக்கு இன்னொரு அர்த்தம்னு சொல்லலாம் சூரியன் வந்து பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசிக்கு வரான் இல்லையா அப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு வர்றான் அதுக்கு வைகாசி மாதம் வந்து ரிஷபத்துக்கு வர்றான் அப்படி ஒவ்வொரு கட்டமாக மாறான் அந்த பிரயாணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் சதா சுழந்து கொண்டு இருந்தாலும் அர்த்தம் சஸ்வத்து பிரம்மதபி இந்த சுழற்சில தான் நவகிரகங்களும் பல்வேறு இடங்கள்ல இயங்குது வந்து ஒரு குழந்தை பிறக்கிற போது எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குறாங்க நட்சத்திரம் சொன்னா பத்தாதுங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கு பேர் வைக்கிறதுக்கு போன் பண்றாங்க ஆண் குழந்தை ரோஹினியில பிறந்திருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கு ஐயோ நாங்க அதை கேட்கலையே அத போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்றது அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரெண்டே கால நட்சத்திரம் இருக்கு அதான் ஒரு தடவை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் மேலே கோபம் வந்துருச்சு என்ன காரணம்னா அவருக்கு சுந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொஞ்சம் பொம்பளை வீக்கினஸ் கல்யாணம் நம்பர் ஒன்று கல்யாணம் நம்பர் டூ அப்படி போகிறவர் அதில் ஒரு குறிப்பிட்ட நாயகிக்கு அவர் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி போனதில் அவருக்கு கண்ணு குருடாக போச்சு அதில் அவருக்கு சிவன் மேலே கோபம் சிவனை வையணும்னு ஆசை அவர் சிவனை என்னென்னு வைக்கிறாருன்னா இப்போ நாம இடியட் ஃபூல் ராஸ்கல் அப்படி வைவோம் மடையிலே நாயே பேயமோ அவர் எப்படி வைரனா மகத்தில் புகுந்த சனியனே அப்படிங்கிற மக நட்சத்திரத்துல புகுந்த சனியனேங்கிற சனி இருக்கிறான அவன் வந்து எந்த நட்சத்திரத்துல உக்காந்தாலும் அதிக இம்சை இருக்காது மக நட்சத்திரத்துல உக்காருவான் பாருங்க போட்டு புழிஞ்சு எடுத்துருவான் இந்த மலையாளத்துல சொன்னா கரக்கு கரக்குன்னு கரைக்கு சிலுக்கு சிலுக்குன்னு சிலுக்கும் அப்படிமா படுத்து எடுத்துருவான் அது என்ன மக நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் சனி சுழன்று வரும்போது மகங்கிறது சிம்ம ராசி மகத்தினுடைய நாலு பாதமும் சிம்ம ராசியில் அடங்கும் சிம்மத்துக்கு சனி வந்தான்னா சிம்மத்துக்கு அதிபதி யாரு சூரியன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியனுடைய ராசிகளே சனி நுழைஞ்சான்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அதாவது பகையாகும் இவன் ஞானகாரகன் அவன் அஜானகாரகன் இவன் புண்ணியகாரகன் அவன் பாபகாரகன் அவங்க வந்து உக்காந்துட்டான்னா அந்த நட்சத்திரத்தை தாண்ட வரைக்கும் அந்த ஜாதகனை போட்டு வருத்தெடுத்துருவான் அதனால சிவனை வையணும்னு நினைக்கிற சுந்தரமூர்த்தி நாயனார் வெறுமனைய சனியனேன்னு வையாம மகத்தில் புகுந்த சனியனேங்கிற சனியிலையும் சூப்பர் சனின்னு ஒன்று இருக்குது அதாவது ஏழரை நாட்டு சனியை விட சூப்பர் சனி இது அப்படின்னு வைகிறார் அதனால இனிமே உங்க வீட்டு பிள்ளைகளை வைரதா இருந்தா மகத்தில் புகுந்த சரிங்க வையுங்க அந்த சாக்குல நீங்க சுந்தரமூர்த்தி நாயன அவருடைய பாசுரத்தை சொன்ன ஒரு புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜகதாம் பிராந்திம் அப்ராந்தி ஹந்தி இந்த ஜகதாம்னா உலகத்தினுடைய பிராந்திம் பிராந்தின் இந்த கலோக்கிய லாங்குவேஜ்ல பேசுவாங்க எல்லாம் ஒரு மன பிராந்திங்க அப்படிமா மன பிராந்தின பிரமை தவறான ஒரு தோற்றத்துக்கு மன பிராந்தின்னு சொல்றது சில பேர் வந்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற போது திடீர்னு முழிச்சு பார்ப்பாங்க ஒரு ஏழடி உயரத்துக்கு கருத்த உருவம் அவனை பார்த்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ இன்னைக்கு வந்து தினப்பலனில் தினத்தந்தியில போட்டிருந்தானே ஆவிகளுடைய தொல்லை அப்படின்னு பகலில் போறான் இல்லை இப்போ ராத்திரி வந்துடுச்சுடான்னு சொல்லி பயந்து போய் நடுங்கி மெல்ல சவுண்டு கொடுக்கறான் கொடுத்து வீடுக பொம்பளையை கூப்பிட்டு அடியே மெல்ல லைட்டு போடுறீன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை எதிர்வீட்டு மாடியில் காயிற சேலை அது வந்து நெலா விளையத்தில் நெழல் போட்டு இங்க பார்த்தா பூத மாதிரி தெரியுது சே இது வெறும் மன பிராந்தி அப்படின்றமல பிராந்தினா பிரமை அக்ஞானம் இப்போ தான் சதா சுடன்று கொண்டிருந்தும் இந்த உலகத்தினுடைய பிராந்திய போக்குதுங்கிற பிராந்திங்கிற சொல்லுக்கு சுழற்சின்னு அர்த்தம் அஜானம்னு அர்த்தம் தான் சுடன்று கொண்டிருந்தும் அது சுழற்சியை போக்குகிறது அப்படின்னா சுழற்சி என்பது இங்கே அஜ்ஞானத்தை பிராந்திம் அப்ராந்த விவுட் டவுட் சந்தேகம் இல்லாமல் ஹந்தி போக்குகிறது அப்படின்னா எத்துனா சூரிய மண்டலம் எந்த சூரிய மண்டலமானது சிராந்தினா களைப்பு வீத்தனா இல்லை சதா சுடன்று கொண்டிருந்தும் கூட அது களைப்படையாமல் இருக்கிறது களைப்புங்கிறது சூரியனுக்கு இல்லை காரணம் என்னன்னா நாமெல்லாம் அந்த சூரிய பகவானை பார்த்து வழிபட்டு உற்சாகத்தை அடைகிற போது அவனுக்கு கலைப்பு வருமா கலைப்புங்கிறது தமோ குணத்தினுடைய செயல் அவனுக்கு தான் தமசை இல்லையே அதனாலே சொல்றாங்க இந்த உலகத்தையெல்லாம் சுழற்றுகிறான் தானும் ஒரு பாதைகளை சுழன்று கொண்டிருக்கிறான் அவன் வீத்தசிராந்தியாய் இருக்கிறான் கலைப்பே இல்லாமல் இருக்கிறான் ஜெகதாம் பிராந்தி உலகத்தினுடைய சுழற்சியை அப்ராந்தி சந்தேகம் இல்லாமல் ஹந்தி அப்ராந்திங் பிராந்திங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஐயம் அ பிராந்தி ஐயம் அர சந்தேகம் இல்லாமல் அப்படின்றது இந்த பிராந்தி பிராந்தியே பிராண்டிங்காக வந்துட போது உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு பாண்டிச்சேரியில் குறிப்பா அதுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் உண்டு இப்போ இந்த பிராந்தி இல்லாமல் சந்தேகம் ஒரு மனுஷனுக்கு தெய்வத்தின் மேலே சந்தேகம் வரலாம் மனுஷனுக்கு மனுஷன் மேலே சந்தேகம் வரலாம் ஆனால் தெய்வம் மனுஷன் மேலே சந்தேகப்படுறதில்லை ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் மனுஷனுடைய குணம் என்னென்னு அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது தெரியும் அதனால் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு நிச்சயமாக தெரியும் எனவே குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட தன்னிடம் சரணடைந்தவர்களை அவன் சந்தேகம் காக்கிறான் வட இந்தியாவில்ங்க லக்னோவில் சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு அதிசயம் அந்த ஜெயிலர் பேரு லலித் மோகன் பாண்டே இவருக்கு சமீபத்தில் ஜனாதிபதி அவார்டும் அந்த கவர்னர் அவார்டும் கிடைச்சிருக்கு இந்தியாவிலேயே எந்த ஜெயிலையும் நடக்காத ஒரு அதிசயம் இன்னைக்கு அங்கே நடந்துகிட்டு என்னன்னா அந்த ஜெயிலில் இருக்கிற அத்தனை கைதிகளும் காலையில் ஒன்பது மணிக்கு ஜெயிலை விட்டு புறப்பட்டு போறாங்க சைடில் போய் பல்வேறு இடங்களில் போய் ஒர்க் பண்ணுறாங்க வேலை பண்ணிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு திரும்பி ஜெயிலுக்கு வந்துடுறாங்க அவங்க கூட எந்த போலீஸ்காரங்களும் போகிறது இல்லை செக்யூரிட்டியும் போகிறது கிடையாது நம்பிக்கை தான் போங்க புலைங்க சம்பளத்தை கொண்டாங்க நான் பத்திரப்படுத்தி இருக்கிறேன் ரிலீஸ் ஆகிறான் அன்னைக்கு நீங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு போங்க பல்வேறு கம்பெனிகளை ஒர்க் பண்ணுறாங்க கையிலையும் விலங்கு இல்லை காலிலையும் விலங்கு இல்லை இந்த ஸ்கீம் அவர் முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஜெயிலருடைய சூப்பரன் என்ன சொன்னார் எந்த கைதியாவது தப்பிச்சு போனான்னா அவன் தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் நீ எனக்கு முதல் கேள்வி போடும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து செக்யூரிட்டி வாங்கி அத்தனை கைதிகளுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சா அடையே பசங்களா உங்களை நம்பி வெளியே போடுறேன் எவனாவது தப்பிச்சு போனீங்கன்னா நீங்கள் ஆறு வருஷம் அனுபவிக்க வேண்டிய நான் தான் அனுபவிக்கணும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் என்னடா இத்தனை வருஷமா அது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது கைதிகளாவது ரகசியமாக ஆக்ஸா பிளேட் கம்பி அறுத்துக்கிட்டு இருக்கிறான் இவங்க ஒருத்தங்கூட வெளியே போகலை காரணம் என்னன்னா சந்தேகம் என்ன நான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அந்த நம்பிக்கை கெடுக்காது அப்படின்னு சொல்லும்போது பலத்த ஆயுதமாக இருக்குது குற்றவாளிகளுடைய மனசாட்சியும் வேலை செய்யுதுங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்போது அப்துல் கலாம் சொன்னாரான் இது இங்கே மட்டும் இல்லை என்ன கேட்டால் உலகத்திலையே இங்கே தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது கின்னஸ் புக்குக்கு தெரிவிங்க அதை என்ட்ரு பண்ண தேவையில்ல இந்தியாவில் தானே இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் நியூஸுங்க அது எது சொல்ல வரேன்னா மனிதனுக்கு மனிதன் ஏற்படக்கூடிய ஏற்படுத்திக் நம்பிக்கை தெய்வத்தின் மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கை தெய்வம் மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கை இப்படி பல நம்பிக்கை இருக்கு அதுதான் அப்ராந்தி சந்தேகம் இல்லாத நம்பிக்கை ஹந்தி ஹந்தின்னா போக்குகிறது ஹன ஹன அப்படின்னா கொல்லுன்னு அர்த்தம் இந்த மாரண மந்திரங்கள் எல்லாம் தெய்வங்களை பார்த்து என்னை எதிரிய கொல்லு அப்படிங்கிற போது ஹன ஹன ஹன ஹனன்னு வரும் ஹனஹன கொல்லுன்னு அர்த்தம் ஹரனாலும் கொல்லுதான் ஹனாலும் கொல்லுதான் கந்தி என்றால் அழிக்கிறது போக்குகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது மனக்கவலையெல்லாம் போக்குது இந்த பிராந்தியெல்லாம் போக்குது மனசலிப்பெல்லாம் போக்குது இப்போ கலை எதுக்காக ஏற்பட்டது மனக்கவலையை போக்குறதுக்கு தான் கலை ஏற்பட்டது இதில் வேலைக்கு இந்த டிவி சீரியலை பார்த்துட்டு எல்லாம் புத்து புத்துன்னு காசையும் கொடுத்துப்பட்டு கேபிள் கனெக்ஷன் வாங்கி எலக்ட்ரிசிட்டி பில்லும் கட்டி உட்காந்து அழுகுதுங்க இது அழுகுறதுக்காக காசு இதாவது பரவாயில்ல சில பேர் சினிமா தியேட்டரில் போய் அழுதுகிட்டு வர்றாங்க உங்களுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க அப்போது மனசுக்கு சாந்தி தரக்கூடியதுதான் கலை அந்த கலை வந்து நம்மள கண்ணீர் படிக்க விடலாமா ஒரு சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன் ஒரு ஆம்பளை வந்து ஒரு சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான் இன்னும் ஒரு ஆள் கேட்குறான் ஏய்யா பொம்பளைங்க தான் வந்து சீரியல் பார்த்து அழுவாங்க நீ ஏன் அழுகுற அப்படின்னு அது சீரியல் இல்லையா என் கல்யாண சீடியா ஓடிக்கிட்டு இருக்கிறீயா அப்படின்னு அது மாதிரி இப்போ கவலையை போக்குவதற்கு கடவுளுடைய கருணை வேணும் அந்த பிராந்தியை போக்குகிறான் அப்படின்னு பிராந்திம் அப்ராந்தி ஹந்தி பிரத்னசிய பிரத்னா சூரியன் முதலே சொல்லியிருக்கான் இந்த நாமம் முன்பே வந்திருக்கு பிரத்னசியா சூரியன் சூரியனுடைய அவ்யாத் சூரியனுடைய சேரும்னா தன் மண்டலம் முடிவு பாருங்க கிடையாது சூரியனுடைய அந்த மண்டலம் உங்களை காக்கட்டும் அவ்யாத் அவ்யாத்னா காக்கட்டும் காப்பாற்றட்டும் இது என்ன அப்படி அநாயசமா சொல்றாருன்னா இந்த சூரியனுடைய கிருபையே பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மயூரகவி போன்றவர்கள் தபம் செய்து அந்த சூரியனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் நாமெல்லாம் சூரியனுடைய அருளை பெறுறதுங்கிறது ரொம்ப நாளாகும் அவரை சித்தியாகி வச்சிருக்கிறதுனால அவர் வாழ்த்து சொல்கிறார் அவர் காக்கட்டும்னா நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நிச்சயமாக அது காக்கா சாதாரணமாக தெய்வத்துடைய அருள் பெறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதுவும் இந்த சின்ன தெய்வங்கள் இந்த அறுபத்தி நாலு யக்ஷினிகள் வழிபாடுன்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸுங்க இந்த அறுபத்தி நாலு யக்ஷினிகளை யோகினிகள்னு சொல்லுவாங்க இங்கே ஜபல்பூரில் பேடா காட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அறுபத்தி நாலு கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சுரங்கம் அந்த சுரங்கத்தில் சாக்தர்கள் அதாவது மண்டையோடு கையில் ஏந்தக்கூடிய பக்தர்கள் அவர்கள் காத்திருப்பாங்க அந்த வகமாக எவனாவது மனுஷன் தனியாக வந்தானா அவன் மேலே விழுந்து பாஞ்சு அவனை கொண்டு வந்து அந்த சுரங்கம் வழியை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை நிர்மாணமாக்கி உடம்பில் எங்கேயாவது மாதம் மறு இருக்குதா அங்க மீதம் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அவனை கட்டி போட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கு அடுத்த பௌர்ணமியில் அறுபத்தி நாலு யட்சினிகள் உள்ள இருக்கிறாங்க அந்த அறுபத்தி யோகினிகள் முன்னால் போய் பலி கொடுப்பாங்க அப்படி பலி கொடுக்குற போது ஒரே வெட்டில் அது ரெண்டாகணும் அதை தான் நம்ம லோக்கலாக பேசிக்குவாங்க வெட்டு துண்டு ரெண்டுன்ற அதாவது காளிக்கு இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பலி கொடுக்குற போது ஒரு வெட்டு வெட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த எலும்பு சதை மாட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டு ஆகலைன்னு அந்த பலியை ஏற்றுக்காதான் ஒரே போடுதான் தலை துண்டாக போய் விழுகணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அதுக்குன்னு ட்ரெயினான ஆள் இருக்கிறான் நல்லா கூறாக கோட வலியை தூக்கிக்கிட்டு ஒரே போடுதான் தலை துண்டாயிடும் அப்போ அந்த கழுத்திலிருந்து பீறி வரக்கூடிய அந்த ரத்தத்தை இந்த பக்தர்கள் சாத்தர்கள் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மண்டகூட கையில் வச்சுருக்கான் ஏந்தி பிடிக்கிறாங்க பிடிச்சி அந்த அறுபத்தி யோகினிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதில் மதுவை ஊற்றி எல்லாம் பருகுவார்களாம் இப்படி அவர்கள் சித்திகள் அடைக்கிறார்கள் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு வந்து எவ்வளோவோ ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்க கண்ணில் மண்ணு தூக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு படித்தேன் ஒரு தடவை ஒரு காலேஜ் பொண்ணை தூக்கிட்டு போய்ட்டானாங்க நல்லவேளை வெட்டுற சமயத்தில் போய் அந்த பொண்ணை மீட்டுவிட்டாங்க என்னடா செய்யுதுன்னா இவ்வளோ உயரத்துக்கு லாட்ரி டிக்கெட்டாக வாங்கி அங்கே முன்னால் வச்சிருக்கிறான் இவ்வளோ வெட்டி பலி கொடுக்குறோம் ஒரு டிக்கெட்டாவது எங்களுக்கு விழுகணும் அப்படின்ட்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆகிடும் அப்போது இந்த லாட்ரி டிக்கெட்டையும் பிடிச்சி அந்த பொண்ணையும் மீட்டுகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகையில் படித்தேன் அப்போ தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு இப்படி வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் இங்கே சூரிய பகவானுடைய அருள் எல்லா தெய்வங்களுக்கும் சீனியர் அவர் ஹயர் மோஸ்ட்டு கேடர் அதை பெறுவதற்கு ரொம்ப சுலபமாக மயூரகவி ஒரு வாக்கு சொல்கிறார் அவர் உங்களை காக்கட்டுங்கிறார் அதை நீங்கள் ஒரு தடவை படிக்கிறீங்க அதில் காதால் கேட்குறீங்க சூரியனை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு ஸ்லோகத்தை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அவர் காப்பாற்றுகிறார் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எப்போவுமே ஒரு பெரிய பொருள் ஈஸியாக வந்து அதனுடைய அருமை நமக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா அருமை தெரியாது என்ன சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க செல்லும் கொடுத்து பெத்து வளர்த்து ஆளிக்கிறாங்களா அனாத பிள்ளைகளுக்கு தான் தாய் தகவனுடைய அருமை தெரியும் இவங்களுக்கு தெரியாது எப்பவுமே நிழலமை வெயிலுக்கு போனாதான் தெரியும் அருமை நமக்கு எப்ப தெரியும் அவர் எவ்வளவு பாடுபட்டார்கள நாம புரிஞ்சுக்கிட்டாலோ அல்லது இந்த மார்க்கம் இல்லாம நாம இண்டிபென்டென்டா அவருடைய அருளை பெறுவதற்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலோ அப்பதான் அந்த அருமை நமக்கு தெரியும் அதான் சொல்ற அபியாத் காக்கட்டம் விருத்த கிரியம் அத்த விருத்திரியம் என்றால் விரோதமான செயல்கள் என்ன விரோதமான செயல்கள் உங்ககிட்ட என்ன காமனை எரித்தார் ஆனால் பக்தர்களுடைய காமத்தை எரிக்கவில்லை சுழல்கிறார் ஆனால் சுழற்சியை போக்குகிறார் வாயு மண்டலம் உடையவராக இருக்கிறார் ஆனால் கப்பலை கவிழ்க்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருப்பத விருத்த கிரியம்ங்கிறார் ஒன்றுக்கு ஒன்று முரணானது அப்படின்னு சொல்றாரு இந்த புண்ணியம் தேடி மனிதர்கள் செய்யக்கூடிய சில செயல்களிலே ஒரு முரணான சில காரியங்கள் நடக்கும் சாமி கும்பிடுற போது சில தீமைகளும் வந்து சேரும் சில பேர் வந்து லட்சார்த்தனை பண்ணுவாங்க தெய்வத்துக்கு வெள்ளியில கவசம் சாத்தியிருப்பாங்க நிறைய நூத்தி தேங்காய் ஆயிரத்தி தேங்காய் உடைப்பாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும் கோடாங்கி அடிச்சு கேட்டா நீ ஆயிரட்டு தேங்காய் உடைச்சதை பார்த்து அங்க வந்து பாத்தவங்கன்னா கண்ணு வச்சுட்டாங்க இவன் பாரு ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைச்சிட்டான் அப்படின்னு எல்லாம் வயிறு உங்களுக்கு பூச்சிக்குண்ணா ஏ ஓ ஆயிரத்தெட்டு தேங்காய் எனக்கான உடைச்சேன் சாமிக்கு தானே உடைச்சேன் சாமிக்கு உடைச்சவனாலும் முடியுது இல்ல அவனாலும் முடியல இல்ல அதான் கண்ணு அப்படிம்பாங்க அப்போ நல்லது செய்ய போய் தீமை வந்துருது சமயத்துல கிருஷ்ணர் பிறந்த இடம் இருக்கேன் மதுரா அங்க போனீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜென்ம இருக்கிற சில பக்தர்கள் ஜபம் செய்யற போது ஜபமால வந்து நாலு பேர் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு கவுமுகி என்று சொல்லுவாங்க அல்லது ஜபஸ்தலின்னு சொல்லுவாங்க ஒரு பையை ஒரு வெள்ளபெட்டில் செஞ்ச பையை அந்த பைய கைக்குள்ள மாட்டிக்குவாங்க மாட்டி அந்த பைக்குள்ளே ஜபமால இருக்கும் இப்படி ஒரு ராம ராம ராம ராமன் ஜபிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பை தான் தெரியும் அந்த பைக்குள்ள இருக்கிற கையும் தெரியாது கையில் இருக்கிற ஜபமாலையும் தெரியாது ஏங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னா நாலு பேர் பார்க்குறாப்புல ஜபமால சொன்னா அந்த கொல்லிக்கண்ணு இந்த பரணப்புறம் அள்ளிட்டு போயிடுமா அதனால ஜபமாலைக்கு முதற்கொண்டு கையுறையை போட்டு மூடி வச்சு ஜபிக்கிறான் இப்போ கண்ணீருக்கு பயந்து எதை எதை தான் மறைக்கிறது பாருங்க அப்படி இருக்கு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தூண்களுக்கெல்லாம் மொசைக்கு போட்டு அந்த மொசைக்கு உரப்பட்டுருவாங்க தலாணி உர மாதிரி தலாணிக்கு உர போட்ட மாதிரி மொசைக்குக்கு உரம் வருஷம் ஒரு தடவை தான் திறப்போம் அது யாருன்னா எங்கள் மாப்பிள்ளை வர்றப்ப தான் அவர் ரெண்டு நாள் அவர் மட்டும் தான் பார்க்கலாம் அப்படினு அந்த உரையெல்லாம் நீக்கி அந்த மொசைக்கு தூணிலாம் பார்க்க வேண்டியது மாப்பிள்ளை கட்டி கட்டி பிடிக்க வேண்டியதான் தூணு போய் அந்த மாதிரி சில பேர் வச்சிருக்கிறாரு இப்படி நன்மை செய்வதாக எண்ணி ஒரு காரியம் செய்யற போது தீமையே நடந்து போகுது இல்லையா ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடு அதான் சொல்ற விருத்த கிரியம் ஒன்றுக்கு ஒன்று புரண் முரண்பாடானது இந்த மதுரா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில பத்தி இன்னொரு குறிப்புங்க இது சாட்சாத் கிருஷ்ணன் பிறந்த இடம் அந்த பிறந்த இடத்திலே கிருஷ்ணனுடைய கொள்ளுப்பேரன் பிரஜனாபன் அவன் முத முதன் கோவில் கட்டினான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மூன்று முகலாயர்கள் மன்னர்கள் அதை இடித்தார்கள் சிக்கந்தர் லோடின்னு நினைக்கிறான் ஒருத்தன் கடைசி ஆயிடுச்சான அவுரங்கசீபு இப்படி மாறி மாறி மூன்று முகலாயர்கள் இடித்தார்கள் மூன்று முறை இடிபோக இடிக்கப்பட்ட போதும் மூன்று இந்து மன்னர்கள் அதை மறுபடி புனர்நிர்மாணம் செய்தார்கள் இப்போ அவுரங்கசீப் இடித்த பிறகு ஒரு இந்து மன்னன கட்டி ஆனால் அவுரங்கசீப் அந்த இடத்துல கட்டின மசூதி இன்னும் இருக்காங்க ஆனால் இதை நாம சொல்ல வேணாம் ஏற்கனவே ராம ஜென்மபூமியில் அதை இடி இதை இடினு இடிக்கலாம் இதை வேற சொல்லி இதையும் இடினு செய்து ஆரம்பித்தாங்கன்னா பிரச்சனை வரும் அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணன் சாக்சாத் அவதாரம் பண்ணின இடம் உங்களை காப்பாற்றும் காக்கட்டும் நன்மைகள் மங்களங்கள் நீங்க ஆசைப்படுற நன்மைகள் தாயினா கொடுக்கக்கூடியது சகலவிதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடியவன் சூரியன் சூரியனை வழிபட்டுட்டு நவகிரகத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை ராகுவை பார்த்து பயப்பட வேணாம் கேதுவை பார்த்து பயப்பட வேணாம் சனியை பார்த்து பயப்பட யாரை பார்த்து பயப்பட சூரிய நாராயணனுடைய அருள் இருக்குமான நவகிரகங்களும் கட்டுப்படும் அதுக்கு என்னடா உதாரணம்னா நவகிரகங்களையும் ராவணன் காலில் போட்டு மிதிச்சான் சிம்மாசனத்துல ஏறும்போது ஒவ்வொரு படியிலையும் ஒரு ஒரு கிரகத்தை குப்புற படுக்க வச்சிருந்தானா அவங்க முதுகில ஏறி ஏறி மிதிச்சானா மிதிச்சுதான் மேல போயிருந்தோம் ஆனா இந்த நவகிரகங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு யாரிடா உதவிக்கு வந்தான்ன சூரிய நாராயணன் எப்போ எப்படின்னா அகத்திய முனிவர் ராமனுக்கு ஏதோ உபதேசம் பண்றார் ஆதித்ய கிருதயத்தை உபதேசம் பண்ற சூரியனுடைய அருளை பெற்று ராமன் ராமபாணத்தினாலே ராவணனை கொன்றார் அப்போ நவகிரகங்களாலே தப்ப முடியாத நிலையிலே சூரிய தான் வந்து நவகிரகங்களுக்கு விமோச்சனம் அடைக்கிறோம் நமக்கு சனி பிடிக்கணும்னா நவகிரகம் வந்து பிடிக்குது நவகிரகத்தையே சனி பிடிச்சா சூரியனை வந்து காப்பாற்றுறான் அப்படிங்கிறத நம்ம ராமாயணத்துல பார்க்கறோம் அதனால் இங்கே இந்த சூரியனுடைய அருள் உங்களுக்கு இருக்குமானா எந்த துன்பமும் உங்களை அண்டாது அப்படின்னு சொல்கிறாருங்க ஜேம்ஸ் ஆலன் ஒருத்தர் இருந்தார் ஒரு விளக்காரன் இங்கிலாந்தை சேர்ந்தவன் வந்து சின்ன வயசுலேயே என்ன நினச்சிட்டு இருந்தானா நான் பிறந்திருக்கிற இந்த நாடு இந்த சமுதாயம் இந்த குடும்பம் எனக்கு ஏற்றதா இல்லை என்னுடைய மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தார் ஏன்னா அவருக்கு வெஜிடேரியன் டயட் தான் பிடிக்கும் அவருக்கு ஸ்மோக்கிங் பிடிக்காது தண்ணி அடிக்கிறது பிடிக்காது என்ன குழுதாக இருந்தாலும் பிராண்டி சாப்பிட மாட்டார் எல்லாரும் வந்து நீ தப்பி பிறந்த பயாராலும் சொல்லிகிட்டு ஒரு முறை தெரியாத நாம இந்த லைட் ஆஃப் ஆசிய தீபம் என்ற புத்தகத்தை அவர் படிக்க நேரிட்டது முத முதன்னு இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது இங்கெல்லாம் இப்படி திங்கிங் இருக்குதுங்கிறத படிச்சுட்டு அப்புறம் இந்தியன் லிட்ரேச்சராக வாங்கி படித்தார் வாங்கி படித்து என்ன சொன்னார் தெரியுமா உலகத்திலேயே நல்லவர்களும் ஞானிகளும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் போல்டா எங்க அங்கே இருந்துகிட்டே விட்டார் அதை யாரும் அங்கே லட்சியம் என்ற மாதிரி தெரியல அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார்னா தீயவர்கள் பல பேர் இருக்கிற இடத்துல இவர் போய் ஒர்க் பண்ணார்னா அவங்க எல்லாம் ஒரே வாரத்தில் திரும்பிடுவானுங்க எல்லாம் ஃபங்க்ஷலாக வேலைக்கு வருவான் கேட்ட வார்த்தை பேச ஸ்மோக் பண்ண இவருடைய தாக்கம் அப்படி இருந்தது ஆனால் யாரையும் இவர் வாய் திறந்து நீ இதை விட்டுவிடுன்னு சொல்கிறதில்லை இவர் போய் அங்கே இருந்துட்டார ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் என்னுடைய குரு ஸ்ரீமான் வீராபயங்கர் சுவாமிகளுடைய ஒன்பதாவது தாத்தா இதே பேருள்ளவர் அவரை சிவகாசிக்கு பக்கத்தில் எதிர்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் கொள்ளையர்கள் தொல்லை ரொம்ப இருந்தது திருமல்நாயக்கருடைய காலம் திருமல்நாயக்கருடைய சைன்யம் எத்தனையோ தடவை அங்கே போய் கொள்ளையர்களை வேட்டையாடியும் ஒன்றும் செய்ய முடியல அந்த கொள்ளைக்காரங்களை அடக்கவே முடியல அப்போ மந்திரியை கேட்டபோது அப்பே தீட்சிதோடும் நீலகண்டி தீட்சிதோடு இருந்தார் அவன் திருமல்நாயக்கருடைய மந்திரியா அப்போ அவர் சொன்னாரான் இது வந்து பட்டாளத்தினாலும் முடியாது லா அண்ட் ஆர்டர் நம்ம என்போர்ஸ் பண்ணணும்னா அடித்தடியினால முடியாது ஆன்மீகத்தினால தான் முடியும் அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒரு மகானை கொண்டு போய் அங்க குடியமுத்தினீங்கன்னா அவர் அங்க இருந்தாருன்னா இவனுக்கு எல்லாம் திருந்திடுவானுங்க இல்ல அந்த இடத்த விட்டு வேற நாட்டுக்கு ஓடிடுவானுங்க அப்படிப்பட்ட மகான் யாருப்பா அப்படின்னா இப்ப நான் சொன்னேன்ல என்னுடைய குருவுடைய ஒன்பதாவது தாத்தா அவர் பேரும் வீரராக தான் அவர் பெரிய மகான்னு கேள்விப்பட்டேன் அவரை கொண்டு போய் அங்க குடியமுத்துங்க அப்படின்னா திருமணநாயக்கர் நேர்ல அவர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணினார் கேள்வி நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்னாரா நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியாது நான் நிம்மதியை அங்கே பெருமாளை செய்விச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை உங்களுக்கு வந்து அந்த வட்டாரத்தில் இருக்கிற முந்நூற்றம்பது ஏக்கர் நிலத்தை உங்கள் பேரில் நான் சாஸ்வனம் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்கும் உங்கள் தேவைக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துட்றேன் அரிசி பருப்பு காய்கறி இது தவிர இத்தனை பொன் மானியமாக கொடுத்துறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பராம்பரைக்கும் ஆகும் கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி கீழே எந்திரிக்கவே இல்லை அப்புறம் வேறு வழி இல்லாமல் செய்யணும்னு ஒத்துக்கிட்டார் அப்போ திருமலை நாயக்கரே அவரை பல்லக்கில் வச்சு பல்லுக்கு தூக்கினா இவர் பல்லக்கு தூக்கி அந்த சிவகாசி எதிர்கோட்டையில போய் செட்டில் பண்ணார் இவர் போய் அங்க குடி அமர்ந்த மூன்று மாசத்துல அந்த கொள்ளையர்கள் திருந்தி விவசாயிகளாக மாறிவிட்டாங்க எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிட்டான் அவன் என்ன கான் கொள்ளைக்காரன்லாம் எங்களுக்கு பொழப்பு என்னங்க நாங்கள் கொள்ளை விட்டா இதுதான் சுலபமான வழி கால் சம்பாதிக்கிறதுக்கு மத்தவன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா நாங்க போய் லேசா எடுத்துட்டு வந்துருவோம் நாங்க என்ன பண்றது அப்படின்ன உடனே பண்ணுங்க பாரு நிலத்துக்கு எங்க போறதுன்னு எனக்கு திருமண நாயகர் கொடுத்துருக்க நிலத்தை உங்களுக்கு தரேன் விவசாயம் பண்ணுங்கிறான்னு எல்லாம் விவசாயிகளாக மாறி விட்டார்கள் என்று சொல்வார்கள் அது மாதிரி இங்கே இந்த ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிற ஆள் வந்து எங்கே போயிருந்தாலும் அந்த இடத்துல கெட்டவங்களான நல்லவங்களாக மாறிடுவாங்க அப்படி இருந்தால் கடைசியில் அந்த ஆள் செத்தபோது இந்துக்களை எரிப்பது போலே கட்டைகளை அடுக்கி அவருடைய சரீரத்தை எரித்தார்கள் ஏன்னா அவருடைய லாஸ்ட் விஷ் அதுதான் என்னை புதைக்காதீங்க ஐ ஆம் அ ஹ ஐ வாண்ட் டு பி வர் பே பர்ன்டு ஆஸ் அ ஹிந்து சொல்லி இங்கிலாந்திலே கட்டைகளில் வைத்து அவர் உடம்பை எரித்தார்கள் அடுத்த ஜென்மமணி இருந்தால் நான் இந்தியாவில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாரான் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்ன இங்கே நன்மைகள் என்ன நன்மைகள் என்றால் டெய்லி நான்வெஜ் கிடைக்கணுமா டெய்லி பிராந்தி வேணுமா தீர்ந்திலும் நன்மையிலும் நன்மையான நன்மைகள் அந்த நன்மைகள் உங்களுக்கு தருவான் உங்களுக்கு ஆகாரம் ஆரோக்கியம் நல்ல சூழல் ஞானம் எல்லாம் கொடுப்பான் ஹித தாயி தன் மண்டலம் வகா அந்த பிரதேசம் அந்த மண்டலமானது சூரியனுடைய எங்க போய் சேரும்னா முதலே சொன்னேன் காப்பாற்ற வேண்டும் அந்த சூரிய மண்டலம் இருக்கிற இடத்துல தீமை இருக்க முடியாது இப்ப ஒரு ஒரு புகழ்பெற்றவரோ ஒரு நல்லபுரோ ஒரு ஏரியாவில் இருந்தாருன்னு சொன்னா அவருடைய தாக்கம் அந்த ஏரியா பூரா இருக்கும் இப்போ கோடம்பாக்கம்னு ஒரு ஏரியா இது அங்கப்பற சினிமாக்காரங்க தான் இருக்கான் பெரும்பாலும் ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அப்படி இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள சினிமா ஸ்டார் பூரா அங்கே போய் ஸ்டுடியோ போட்டு கோணம் பார்க்கம்னு சொன்னாலே சினிமாக்காரன் ஆகி போயிடுச்சு அது மாதிரி இங்கே சூரிய மண்டலம் என்றால் நன்மைகள் செழுமைய மண்டலம் அங்கே தீமை இருக்க முடியாது அப்படின்னு இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்பாய்ங்கிறது பணக்காரர்கள் மண்டலம் இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடம் செழிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் உள்ள இடம் பம்பாய் தான் சொல்கிறாங்க இப்போ நியூ டெல்லியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிட்டி அரசியல் பட்டணம் ஆகிவிட்டது கல்கத்தாவில் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது ஆனால் அங்கே வந்து அழுக்கான ஊர் ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்குது நக்ஸல் பாரி சங்கம் அதிகமாக இருக்கிறாங்க பணம் நிறையா இருக்கணும் அதே சமயத்தில் பகட்டாக இருக்கணும்னா பம்பாய் தான் நம்ம ராஜா ரவிவர்மானு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஓவியர் அவர் வந்து கேரளாவில் கிளிமானூருங்கிற ஊரில் பிறந்தவர் அவங்கெல்லாம் ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க தான் வர்மான்னா சத்திரியர்னு அர்த்தம் ராஜா ரவிவர்மானால் ராஜா வாய் இருக்கக்கூடிய ரவிவர்மா அந்த ஆள் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு சின்ன மலை போல் காட்சி அளிக்க கூடிய ஒரு குண்டல போய் நாப்பது நாள் அம்பாள் உபாசனை பண்ணினி கொல பட்டினி நம்மளாம் வந்து ஏகாதசி ஒரு நாள் பட்டினி இருக்க மாட்டோம் நாற்பது நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம ராத்திரி தூங்காம அப்படி உக்காந்து ஜபம் பண்ணி நாற்பதாவது நாள் கனவுலையோ நேரலையோ அம்பாள் தோன்றி உலகத்துல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஓவியங்கள் இனி என்று சொல்லி மறைந்தார் அவர் அந்த மலையை விட்டு இறங்கி வரும்போது ஒரு பிச்சக்காரன் ஒருத்தன் கண்ணு ரெண்டும் தெரியாதவன் குருடன் வந்தா கண்ணு ரெண்டும் தெரியாத காசு போடுங்கய்யா அப்படின்னா இவரே சாப்பிடாம நாற்பது நாள் உட்காந்துருக்காரு அவருடைய என்ன இருக்கும் அவர் என்ன பண்ணார சும்மா விளையாட்டுக்கு கண்ணுல வச்சு உனக்கு கண்ணு தெரியும்போ அப்படின்னாரான் உடனே கண்ணு தெரிஞ்சிருச்சே அவன் என்னன்னா அப்பதான அம்பாளுடைய அருள் புதுசா வாங்கியிருக்கிறாரு அந்த ஸ்பிரிச்சுவல் ரேடியேஷன் அவன் சும்மா இருக்கக்கூடாது உடனே ஊரெல்லாம் போய் சொல்லிட்டான் யோ அந்த ஆளு கண்ணுல கை வச்சா கண்ணு தெரிஞ்சிருச்சா பாத்தீங்கன்னா மறுநாள் அவர் வீட்டு வாசல்ல ஒரே கியூ கண்ணு தெரியாதது காது கேட்காதது மூக்கு சரியில்லாது நாக்கு சரியில்லாது ஒரே பட்டளமே அளிக்குது இவர் பார்த்தா யோ அவன் போய் சொல்கிறான் ஏன் அவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியும் சும்மா வந்து கதை விடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வகையை சமாளிச்சாறான் இந்த ராஜா ரவிவர்மாவனுடைய ஓவியங்கள் நீங்கள் இப்பவும் திருவனந்தபுரத்தில் பார்க்கலாம் மியூசியத்தில் அவர் வரைந்த எல்லா ஓவியங்களையும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஓவியம் என்னென்னா ஒரு பெண் கைவிளக்கை ஏந்தி கொண்டு போகிற மாதிரி அந்த கைவிளக்கு காற்றுல அணையக்கூடாதுன்னு சொல்லி இந்த தீபத்தை இப்படி மறைச்சி பிடிச்சிருக்கான் அப்போ அந்த வெளிச்சம் அந்த பொண்ணோட மூஞ்சியில் அடிக்குது அது அப்படியே தத்துருவ ஃபோட்டோகிராஃபிக் அக்யூரேசின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நான் சொன்ன ஒரு சீனை கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சேன் அப்படி இருக்கும் அந்த அளவு அக்யூரேட்டாக அவர் வரைஞ்ச ஓவியம் உலகப் பிரசித்தி பெற்ற ஓவியம் அதை விட அவருக்கு என்ன பெருமைன்னா இந்த இந்து சாஸ்திரங்களையும் இந்து புராணங்களையும் சொல்லப்பட்ட காட்சிகள் எல்லாம் அவர் வரைஞ்சார் இப்போ இங்கே ஓவியர் ஜெயராஜன் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வரைகிற ஓவியத்தை பார்த்துட்டு பல பேர் பத்திரிகை வாங்குறதை நிப்பாட்டிடுறாங்க அவ்வளோ ஆபாசமாக அவர் வரைகிறார் அந்த மாதிரி எல்லாம் வந்து புராண கதைகளுக்கு உயிர் ஊட்டினார் இப்போ அன்னப்பறவையும் தமையந்தியும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவன் வந்து கங்கை என்ற மனைவியோடு சந்தனு மகாராஜன் நிக்கிற மாதிரி ராவணன் சீதையை தூக்கிட்டு போற மாதிரி இப்படி புராண காட்சிகள் இந்த 3D டி எஃபெக்டோட வரைவேன் தேர்ட் டைமென்ஷன் சொல்ற நேரில் பாக்குற மாதிரி இருக்கும் இவ்வளவு அழகா வரைஞ்சிட்டு யாருமே கிடையாது இந்த படங்களாலே விவேகானந்தர் எவ்வளவு கவரப்பட்டாருன்னா அவர் சிகாகோ மாநாடு பேசி முடிச்சுட்டு பம்பாயில வந்து மொத கால் வச்ச போது பம்பாயில்தானே ராஜா ரவிவர்மா குடியேறி இருக்கிறார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா சாதாரணமாக விவேகானந்தரை யாராவது வந்து வலியை கூப்பிட்டா போவார் இவராக போக மாட்டார் இவர் விசாரித்து அவர் வீட்டுக்கு போனாரா ரவிபர்மா பார்த்து அசங்க போயிட்டாரான் இவரே வந்திருக்கிறாரேன்னு சொன்னால் நானே வந்திருப்பேன் என்ன நான் வந்து கஷ்டப்பட்டு சொல்லோவியமாக தான் புராணங்களை மக்களுக்கு புரிய வைக்கிறேன் நீர் கண்ணோவியமாவே காட்டிடுறீரியா அதனால் நான் தான் உங்கள் தேடி வரணும்னு சொன்னாராம் அவ்வளோ தூரம் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு அவர் போய் கடைசியில் செட்டில் ஆனது பம்பாயில் தான் காரணம் என்னென்னா அவர் பிறந்த கிளிமானூரில் தபால் போஸ்ட் ஆஃபீஸ் கூட கிடையாது ஆனால் இவருடைய புகழ் பரவ பரவ பல பேர் வந்து இவருக்கு அட்ரெஸ் எழுதி என்னுடைய ஃபோட்டோ இதில் வச்சுருக்கேன் இதை நீங்கள் படமாக வரைஞ்சி எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு இந்தாங்க பணம் அப்படின்னு பல பேர் அனுப்ப போய் இவருக்காக ஒரு போஸ்ட் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணிட்டாங்க நாங்கள் நாளாக நாளாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஒம்பது கிளார்க் போட்டு முடியலையே அவ்வளோவு லெட்ருவருக்கு வர ஆரம்பிச்சு இவர் பார்த்தாரா வேற வழியில் நம்ம பம்பாயிரம் போய் செட்டில் ஆனாலாம் அங்கே பரோடா மகாராஜாவுக்கு இவர் வரைந்து கொடுத்த பதினான்கு படங்களுக்கு அவர் அந்த காலத்தில் சன்மானமா கொடுத்தது ஐம்பதாயிரம் ரூபான்னா இந்த காலத்து ஒருத்தம்பது கோடி சொல்லலாம் இன்னைக்கு தங்க என்ன விலை விற்கிது ஆறாயிரம் ரூபாய் விற்கிது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரு எதுக்காக சொல்றேன் இந்த பம்பாயை பத்தி சொல்ல வரேன் தன் மண்டலம் சூரியனுடைய மண்டலமானது மங்களங்கள் நிறைந்திருக்கும் இடம் பம்பாயுங்கிறது செல்வம் நிறைந்திருக்கும் இடங்கிறது சொல்லுவாங்க அந்த சூரிய மண்டலமானது வகா உங்களுக்கு என்ன செய்யணும் அவ்வாத்து பிரத்னசிய அவ்வாத்து அவ்யாத்துன காக்கட்டும் நல்லது செய்யட்டும் அப்படின்னு சொல்ற இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னொரு முறையை படிச்சு காடுறேன் சச்சூர் தக்ஷத் என் தூ தகதி புரகா புரையத்தியேவ காமம் நாஸ்தம் ஜுஷ்டம் மருத்பிர் யதிஹ நியமினாம் யான பாத்திரம் பவாப்தௌதாந்தி சஸ்வத் அப்ரமத் அபி சஸ்வத் பிரமதபி ஜதாம் அப்ராந்திஹந்தி ரத்னஸ்ய அவ்வாத் விருத்த கிரியம் அதச்ச ஹிதாதாயி தன் மண்டலம் வஹா நான் நேற்று சொன்ன மாதிரி நாளைக்குழிச்சு வெள்ளிக்கிழமை காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேய ஜெயந்தியை முன்னிட்டு அனுமார சன்னதிக்கு எதிராக சிறப்பு சொற்புடி மாற்ற இருக்கிறேன் ராமகீதை என்றும் பரதகீதை என்றும் அழைக்கப்படும் ஒரு பகுதியில் ஆறுக்கெல்லாம் வந்துருங்க ஏன்னா ஏழு மணிக்கு மார்கழி மாத திருப்பாவை சொற்பொழிவு அங்கே யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு அவங்களுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஆறு ஊட்டு ஏழு லெக்ஸர் உண்டு அந்த நோட்டீஸ் கேட்டிருக்கேன் பிஜிஆர் வாசபி சொல்லி மாற்றிக்கிட்டேன் கிடைச்சதுன்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் மற்றபடி எல்லா சொற்பொழிவுகளும் எப்படி போல இங்கே மறுபடி நடைபெறும் இன்னைக்கா யாரு யாரு பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் பிரசாதம் போட்டிருக்கிறாரா இன்றைய உபயதாரர்களான வைஷாரபீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதவீதத்துக்காக சந்திக்கிறோம் வெள்ளிக்கிழமை காந்திவீதி பெருமாள் கோயிலை சந்திக்கிறோம் சனிக்கிழமை இங்கே லட்சுமி சரேஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இங்கே நாம் வச்சுக்கலாமா செவ்வாய்க்கிழமை ஆகார நியமம் உண்டு அதுக்கப்புறம் என்னமோ நாலாம் தேதி நாலாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இங்கே மாணிக்க உற்சவம்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை அது யோசனை நான் பெறவு உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி